ஸ்ரீ குருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ரீ தர்மத்தை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் சில சின்ன சின்ன தர்மங்களை வரிசையாக பார்க்க போகிறோம் அதாவது நியமங்கள் நியமங்கள்னா கட்டுப்பாடுகள் அதில் என்னன்னு கேட்டால் முக்கியமாக பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு தீட்டோடு இருக்கும் அப்படின்னா தீட்டோடு தீட்டு சேரக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது ஒரு குழந்த பிறந்தால் அங்கே விருத்தின்னு சொல்கிறோம் விருத்தின்னா அது ஒரு விதமான தீட்டு அது மாதிரி இடங்களுக்கு இன்னொரு தீட்டு அங்கே வந்து சேரக்கூடாது இப்போ பெண்கள் பகிஷ்டையாக இருக்கா தூரமாக இருக்கிற பொழுது அந்த மூன்று நாளைக்கும் தனியாக தான் இருக்கணும் இன்னொரு தீட்டு இடங்களுக்கு போகக்கூடாது இன்னொரு தூரமாக உள்ள பெண்ணை தொடக்கூடாதுன்னு நம்முடைய சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ஸ்பிருஷ்டுவஜஸ்வலாநியோன்யம் பிராமணி பிராமணியம் ததா தாவத்திஷ்டேன் நிராகாரா திரிதாத்திரேன சுத்தியதி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது தூரமாக இருக்கிற பொழுது இன்னொரு தூரமான பெண்ணை பார்க்கவே கூடாது பார்த்தாலோ அல்லது தொட்டுட்டாலோ அதுக்கப்புறம் மேற்கொண்டு மூன்று நாள் தீட்டு காக்கணும் நிராகாரா எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரன் சொல்கிறது ஏன் அப்படின்னா தீட்டோடு தீட்டு சேர்ந்ததானால் தம்பதிகளுக்குள்ளே சண்டை வரும் கணவரன் மனைவிக்குள்ளே சண்டை வரும் பிரிஞ்சு போகும்படியாக நேருந்து போய்டும் ஆகையினாலே அப்படி சேரக்கூடாது மேலும் கருட புராணம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அனங்குழி பிரதாயத்தைன்னு குழந்த நமக்கு பிறக்கிற குழந்த விரல்கள்லாம் ஒட்டிண்டு பிறக்கும் அல்லது விரலே இல்லாமல் குழந்தைகள் பிறக்கும் விகாரமாக குழந்தைகள்லாம் பிறக்கும் விகாரம்னால் யதார்த்தமான நிலையில் இல்லாமல் குழந்தைகள் பிறக்கும் கன்று தெரியாமல் குழந்தை பிறக்கிறது அல்லது விரல்கள் ஒட்டின்று குழந்த பிறக்கிறது இப்படியெல்லாம் அங்கஹீனங்களோட குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பகிஷ்டா காலங்களில் இன்னொரு பகிஷ்டையான ஸ்திரீயை பார்க்கக்கூடாது தொடக்கூடாது அதே போல் இறந்த தீட்டு அப்படின்னா இறந்த தீட்டில் இந்த தூரமான தீட்டு சேரக்கூடாது எங்கேயுமே தீட்டோடு தீட்டு சேரக்கூடாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ஆகையினால இறந்த வீடுகளுக்கு தூரமான பெண்கள் அங்கு வரக்கூடாது குழந்த பிறந்த இடத்துக்கு தூரமான பெண்கள் வரக்கூடாது இதெல்லாம் அடிப்படையாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இன்னும் தோஷங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் வரக்கூடிய விளைவுகளை பார்த்தா ரொம்ப நமக்கு சிரமத்தை கொடுக்கும்படியாக தான் இருக்குது ஆகையினாலே அது ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே சில இடங்களில் தீட்டு இல்லாத கூட தீட்டு வந்துடும் எங்கன்னா சாப்பிடும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் தொட்டு கொட்டு தொட்டு கொள்ளக்கூடாதுன்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எப்போவுமே ஒருவருக்கு ஒருவர் கையால் தொட்டுக்கக்கூடாது இப்போ அந்த கை கொடுக்கறதுன்னு இப்போ சகஜமாக வந்துடுச்சு லோகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துண்டா கை கொடுக்கறதுன்னு ஆனால் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கப்படாது அதே போல் அது மாதிரி தொட்டு தொட்டால் ஒரு நாளைக்கு தீட்டு உண்டு சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுண்டா மூணு நாளைக்கு தீட்டு உண்டு சாப்பிடும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டுக்கப்படாது இப்படியெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு கட்டுப்பாடுகளை சொல்கிறது இதை அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்கணும் இவைகள்லாம் நாம் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்த நாளில் பார்த்தா குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னா சேர்ந்து வாழறதுங்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்குது இந்த நாளில் எல்லாத்துக்குமே பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை கல்யாணமாகி ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்துருந்து சரியான முறையில் குழந்தை பிறக்கணும்னுக்கு பிரார்த்தனை இப்படி பிரார்த்தனைன்னா அது போயிண்டே இருக்குது இது இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் இந்த அடிப்படையான தர்மங்கள் தான் காரணம் எப்பொழுதுமே நாம் சரியான மடியோடு இல்லாமல் விழுப்போடு இருந்தா நாம் அந்த அந்த விழுப்போடையே சாமிகிட்டே போகிறது சாமிகிட்ட போகக்கூடாது கோவில்களுக்கு போகக்கூடாது அக்னி இருக்கிற இடத்துக்கு போகக்கூடாது இப்படியெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது அதெல்லாம் இந்த நாளில் நாம் அந்த முறையில் கடைபிடிக்காமல் போனதுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகும் இந்த அளவுக்கு மன உளைச்சல் வருது என்ன காரணம் அப்படின்னா இந்த தீட்டோடு தீட்டு சேரக்கூடாது அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறது மேலும் ஆனந்த ராமாயணம்னு ஒரு இராமாயணம் இப்போ வால்மீகி ராமாயணம்ங்கிறத நாம் நான் பிரபலமாக கேள்விப்பட்டிருக்கோம் அதுபோல் நிறைய இராமாயணங்கள் இருக்குது இராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம்னா அத்தனை ராமாயணத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்பதான் நமக்கு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் கிடைக்கும் வால்மீகி ராமாயணம் அதே போல் ஆனந்த ராமாயணம்னு இருக்குது அத்தியாத்ம ராமாயணம்னு இருக்குது அதில் இந்த ஆனந்த ராமாயணம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம் அது இந்த வால்மீகி இந்த ராமாயணத்தில் சொல்லாத விஷயங்கள்லாம் ஆனந்த ராமாயணத்தில் நிறையா சொல்லியிருக்கேன் அதில் சொல்லும்போது இந்த கைகேயை வந்து தசரதிட்ட கேட்குறார் என்னுடைய பையனுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கணும் ராமன் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனே அவருக்கு உடம்பு பலகீனமாக போய் மனது விட்டு போய் காலமாற வரைக்கும் போயிடுறார் தசரதர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பொழுது இதை பின்னாடி கேட்கிறார் பின்னாடி வசிஷ்டர்கிட்ட ஆஞ்சநேய சுவாமி வந்து கேட்குறார் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு என்ன காரணம் என்ன ரகுவம்சங்கிறது எவ்வளவு பெரிய வம்சம் அது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக வந்த வம்சம் அதில் எப்படி ஒரு பெண் வந்தான்னா என்ன தோஷத்தினால் வந்தான்னு கேட்குறார் அதுக்கு வசிஷ்டர் பதில் சொல்கிறார் அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது இந்த பகிஷ்டா காலங்களில் உள்ள நியமத்தை சரியான முறையில் கடைபிடிக்கலை கைகையை அவள் கட்டுப்பாடுகளோடு தனியாக வீட்டில் இருக்கணும் அப்படின்னு இல்லை அவளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாள் அந்த பொண்ணோடையே சேர்ந்து இருப்பாள் இந்த பகிஷ்டா காலங்கள்லேயும் அந்த பொண்ணை பக்கத்தில் வச்சுக்கிறது அந்த பொண்ணு தூரமாக இருக்கிற பொழுது அவளோடு இருக்கிறது இப்படி எல்லாரும் இருந்த தோஷம்தான் அவள் சொன்ன வார்த்தை தசரதனுக்கு கிடப்பாறையாகப்பட்டது மனசில் உயிர் போயிடுத்து அப்படி கணவரை கொல்லும்படியான ஒரு பாபம் அவளுக்கு நேர்ந்தது என்ன காரணம்னா இந்த பகிஷ்டா உள்ள நியமம் சரியான முறையில் அவள் கடைபிடிக்காமல் போனது காரணம்னு வசிஷ்டர் சொல்கிறார் ஆனந்த ராமாயணத்தில் இந்த பகிஷ்டா நாம் இல்லைன்னா கணவரு நம்மளால் அவருக்கு பிராணவியோகம் வந்துடும் சண்டை வரும் தம்பதிகளுக்குள்ளே சண்டை வந்துடும் இந்த நாளில் பார்க்கலாம் இந்த நாளில் இந்த கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் பத்து நாளில் இப்ப எல்லாம் இந்த டைவர்ஸனு வருது பார்க்குறோம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கல்யாணமாகி பத்து நாளில் டைவர்ஷன் என்ன தெரிஞ்சுருக்க போகிறது பெரிசா ஒன்றும் இல்லை இதில் மூல காரணம் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஏதோ சமமான படிப்பு பிரஸ்டீஜ் யார் விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறதுல தம்பதிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லாததான் காரணம் அப்படிலாம் நாம் நினச்சாலும் கூட முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது இந்த தூரமான காலங்களில் சரியான முறையில் நாம் இல்லாதது தான் காரணம் அப்படின்னு தெரியறது நம்முடைய தர்மசாஸ்திரங்களை வச்சு பார்க்கும்போது ஆகையினால அதை முக்கியமாக மனசில் வச்சுக்கணும் தீட்டோடு தீட்டு சேரக்கூடாது தூரத்தோடு தூரம் சேரக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் மேற்கொண்டு உள்ள தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்